ஐத்ததாத்யம் இதம் சர்வம் சத் சத்தியம் ச ஆத்மா தத்வசி ஸ்வேதகேதோ சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும் இந்த வாக்கியம் ஆழமான கருத்துக்களை தன்னுள் கொண்டது உத்தாலகர் ஆகிய இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உத்தாலகர் தந்தையார் ஸ்வேதகேது பிள்ளை பாடசாலைக்கு போய் படித்து வந்தவனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் இதம் சர்வம் ஐத்ததாத்யம் நீ இதோ பார்க்கிறாயே பிள்ளாய் இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் உலக அனைத்தும் ஐட்டதாத்மியம் பிரம்மத்தை தங்களுக்கு ஆத்மாவாக கொண்டவை நம்ம ஒத்தத்தொருக்குள்ளும் பிரம்ம நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவர் ஆத்மாவாக இருக்கிறார் நாம் அனைவரும் அவருக்கு உடலாக இருக்கிறோம் இதை உபனிஷத்துக்களே கூறுகின்றன எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத எல்லாம் பகவானுக்கு சரீரம் உடன் உயிரி எங்கும் பரந்துலன் எப்படி ஒரு உடலுக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறாரோ அதை போல் அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டு அதாவது நாம கண்ணால பார்க்கிற ஜட பொருட்கள் அனைத்தும் பிரம்மத்துக்கு உடல் நாம்கிற ஆத்மாக்கள் அனைவரும் பிரம்மத்துக்கு உடல் இப்ப மூணு என்டிட்டி ஞாபகம் பகவான் சர்வேஸ்வரன் திருமால் சித்து சைத்தன்யம் அறிவுடைய ஆத்மாக்கள்றிவற்றவையாய் ஞானசூன்யங்களான ஜட பொருட்கள் அதைத்தான் அச்சித்து சொல்றோம் ஜட பொருட்களான அஜித்து அஜட பொருளாய் உயர்ந்த அறிவோடே கூடியவரான ஆத்மா சித்து இந்த ரெண்டு பேரையும் தனக்கு உடலாக கொண்டிருக்கிற சர்வேஸ்வரன் திருமால் ஆகையால் இம்மூன்றையும் ஒன்றாக பார்க்கிறோம் மூன்றும் வெவ்வேறு பொருட்கள் ஆனா மூன்றையும் ஒன்னு ஏன் சொல்லுகிறோம் இந்த ரெண்டுமா இருக்குமாவாக இருக்கிறார் இப்ப இந்த உடலை சொல்லுவது என்னவா அதே போலத்து முழுவதும் கொண்டவை இதம் சர்வம் தத் சத்தியம் அதுதான் உண்மை ச ஆத்மா பிரம்மன் அனைவருக்கும் ஆத்மா தத்வசி ஸ்வேத ஹே ஸ்வேத கேதுவே சுவம் தது நீ அவனாக இருக்குதாய் அப்படின்னா என்ன பொருள் இப்ப இந்த வார்த்தையிலே மிகுண்ட வரி இது இந்த வரியிலே முதல்ல வேண்டும் அனைத்து உலகத்துக்கும் காரணமாய் பிரம்மம் இருக்கும் அனைத்தையும் தனக்கு பிரகாரமாக தன்னை சார்ந்திருக்குவதாக கொண்டதாய் பிரம்மம் இருக்கும் அப்ப எல்லாத்துக்கும் அந்தராத்மா பிரம்மம் எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மம் இது ஒரு விதத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இன்னொண்ணு இப்ப ஸ்வேத கேத்து வந்து நிற்கிறான் அல்லவா இவனுக்கும் அந்தராத்மா அதே பிரம்மன் தானே இவனுக்கும் காரணம் அதே பிரம்மன் தானே சுவேத்த கேத்துவையும் உடலாக பிரம்மம் கொண்டிருக்கும் அல்லவா ரொம்ப சுலபமா தெரிஞ்சு விடலாம் மொத்தம் ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லலையா இப்ப இது இத்தனைக்கும் பிரம்மன் தான் காரணம் நம்ம அத்தனைக்குள்ள ஸ்வேத்த கேத்து அடங்கினவனா அல்லவா அப்ப ஸ்வேத கேத்துவுக்குள்ளும் அந்தராத்மா பிரம்மன் இங்கேயும் பிரம்மன் தான் அந்தராத்மா ஸ்வேத கேத்துவுக்குள்ளும் தந்தை அர்த்தம் பிள்ளைய பார்த்து என்ன சொல்றாருன்னா ஸ்வேதகேதுவை உடலாக கொண்டிருக்கிற பிரம்மே ஸ்வேத கேதுவே கூப்பிடுறோ இல்லையோ அது பிள்ளைய குறிப்பதோட நின்னுடாது தந்தையார் பார்த்து பிள்ளைய கூப்பிடுறார் ஸ்வேதகேதோ அப்படிங்கிற அந்த சொல்லிப்ப யார குறிக்கும் உடலுக்குள்ள இருக்கிற ஸ்வேத கேத்து ஆத்மாவை சொல்லி ஸ்வேதகேத்து ஆத்மாவுக்குள்ளும் இருக்காரோ இல்லையோ பரமாத்மா அது அளவுக்கு சொல்லும் அப்ப ஸ்வேதகேதுன்னு நான் கூப்பிட்டால் அது இந்த சுவேதகேது உடலோட அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா பரபிரம்மத்த அளவுக்கு குறிக்கும் அப்ப தீ என்று தந்தையார் பிள்ளைய பார்த்து சொன்னால் நீங்கிறதுக்கு பிரம்மம்னு தான் அர்த்தம் ஆனா நீங்கிற சொல் பிரம்மத்தை என்னான்னு குறிக்கும் தெரியுமோ ஸ்வேதகேதுவை உடலாக கொண்டிருக்கிற பிரம்மே என்று அர்த்தம் கிடைக்கும் இது இங்க வாங்கிக்கோங்க நீங்கிறதுக்குவை உடலாக கொண்டிருக்கிற பிரம்மே நீயே ததசி அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னா அந்த பிரம்மம்னா இது உலகனைத்துக்கும் காரணமாக இருக்கும் பிரம்மம் அப்ப உலகனைத்துக்கும் காரணமாக இருக்கும் பிரம்மமே ஸ்வேதகேத்துவை உடலாக கொண்டிருக்கிற பிரம்மம் இப்ப பிரம்மே பிரம்மம்னு தெரிஞ்சு போச்சு இது பிரம்மம் இது பிரம்மம் ரெண்டும் ஒரே பிரம்மம் ஆனா இந்த பிரம்மத்துக்கு விசேஷனம் வேற அடமொழி வேற இந்த பிரம்மத்துக்கு விசேஷனம் வேற அடைமொழி வேற அடைமொழிங்கிறது ஒன்று அடை கொழிங்கிறது மத்தொன்று அட்புன்னு சொல்லலையா அந்த மாதிரி வச்சுக்கோ இப்போ ஒரு பிரம்மத்துக்கு எது அடமொழி உலகனைத்தும் உலகனைத்துக்கும் காரணமாக பிரம்மம் இருக்கும் இந்த பிரம்மத்துக்கு என்ன அடமொழி ஸ்வேத கேத்துவுக்கு அந்தராத்மாவாக பிரம்மம் இருக்கும் அப்ப கீழே நிறையாதுக்கு அடமொழிகள் ஆனா அந்த அடமொழியை தாண்டி பார்க்கும் போது இந்த பிரம்மமும் இந்த பிரம்மமும் ஒரே பிரம்ம்தானே பிரம்மம் ஒன்றுதான் விழிக்கப்படுகிறது நீனு கூப்பிடச்சே ஸ்வேத்தகேதுவுக்கு அந்தராத்மாவான பிரம்மே நீயே அனைத்துலகத்துக்கும் அந்தராத்மாவாக காரணமான பிரம்மம் இதுதான் தது அசி நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா இப்போ நீ அதுவாக இருக்கிறாய் நீங்கறதும் பிரம்மத்தை தான் குறிக்கும் அதுங்கறதும் பிரம்மத்தை தான் குறிக்கும் ஆனா வேறுபட்டு குறிக்கும் நீன்னு சொல்லும் போதுவுக்கு ஆத்மாவான உலகனைத்துக்கும் ஆத்மாவான உலகனைத்துக்கும் காரணமான பிரம்மம் அர்த்தம் அப்ப இந்த காரணம் இந்த காரணம் எல்லாத்துக்கும் பிரம்மம் காரணமா இருக்கார் இதுதான் பொருளே தவிர ஸ்வேதகேத்துவும் ஒன்று ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பது இவ்விடத்தின் சொரூபன குறிக்கப்படவில்லை பின்ன ஒன்று சொல்லியிருக்கேன்னா அது ஷரீராத்ம பாவத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது சுவேதகேத்து சரீரத்தை பரமாத்மா கொண்டிருக்கிறார் உலகனைத்தையும் தனக்கு சரீரமா கொண்டிருக்கார் சுவேதகேதோ நீ யாரோ உனக்குள்ள இருக்கிற பிரம்மம் யாரோ உலகனைத்துக்கு நிற்கிற பிரம்மம் யாரோ நினைச்சுக்காதே ஸ்வேதகேதோ என் கூப்படச்சே இந்த பிரம்மே அந்த பிரம்மம் அந்த பிரம்மமே இந்த பிரம்மம் ால் பிர தெ தெரிந்து கொண்டு விட்டால் உலக அனைத்தும் தெரிந்த தாசரகு சுவேதகேது தெரிஞ்சுக்கலாம் உத்தாலகரையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அனைத்துக்குள்ளும் அவர்தான் இருக்கிறார் அனைத்தையும் அவர் ஆட்சி செலுத்துறார் அனைத்துக்கும் அவர் தான் காரணமா எப்படி மண்ணால் அனைத்துக்கும் மண் என்றே தான் விவகாரமோ அதே போல் ஆக்கப்பட்ட அனைத்துக்கும் பிரம்மம் என்றே தான் பெயர் எந்த சொல்ல கூறினாலும் பிரம்மத்தை தான் நமக்கு சந்தேகம் வந்துடும் சாமி நான் மயில்னு சொன்னா யார குறிக்கும் என் நாட்டம் படிக்காதவளா இருந்தா மயில் நினைச்சுட்டேன் ஆனா நல்ல வேதத்தை படிச்சவன் இருந்தா மயில்னு சொன்னாலே அது பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு புரிஞ்சு விடுவான் சொன்னா எதை குறிக்கும் படிக்காதவனாக இருந்தா குயில் உடம்ப குறிக்கும்னு சொல்லிட்டு போடுவேன் இல்ல இல்ல படித்தவன் இருந்தா ஓ குயிலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை சொல்லி அவ்வாத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை சொல்லும் தெரிந்து கொள்ளுகிறான் அப்ப மொத்த லோகமும் யாரு மொத்த லோகமும் எத்தால நிறையப்பட்டிருக்கு ஒரே பிரம்மத்தாலே அதனாலதான் சர்வங்கல் விதம் பிரம்ம ஜலானி சாந்த உபாசித அனைத்து லோகமும் பிரம்மே லோகமும் பிரம்மனே பிரம்மே லோகம் ஏன் அப்படி சொல்றாருனா ரெண்டு ஒன்னுங்கிறதுனால அல்ல ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப உலகத்துக்கு இருக்கிற குற்றம்னா அதுக்கு வரும் பிரம்மம் ஆத்மாவாக உலகம் உடலாக இருக்கும் உடலுக்கு இருக்கிற குற்றம் ஆத்மா பேர்ல கட்டாதோ இல்லையா இப்ப நானும் நடந்து போயிருந்தேன் சேத்த ஒருத்தர் வார எடுத்துட்டார் வேட்டி அழுத்தா போச்சு உடம்பு அழுத்தா போச்சு போறேன் அழுத்திருந்தால் அவ்வழுக்கு ஆத்மா பேரில் தட்டாது இது லோகத்திலேயே தெரியிறது அத போல் சித்தும் பகவானுக்கு உடம்பாக இருக்கிறபடியால் ஒன்றாக குறிக்கப்படுகிறார்கள் ஆனால் அஜித்தடத்திலும் சித்தடத்திலும் என்ன குற்றங்கள் உண்டோ தோஷங்கள் உண்டோ அது பிரம்மத்தின் பேரில் தட்டாது ஏனெனில் உடம்பில் இருக்கும் குற்றங்கள் ஆத்மா பேரிலே தட்டுவதில்லை அப்படிங்கிற சட்டத்தின்படி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வச்சுக்கணும் இதனாலதான் விதவர் சொன்னார் சத்தஜா சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளை பத்தி தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் இது பாசிபிளா எல்லா ஜீவராசிங்களுக்கு தெரிய போறதுன்னா எல்லா ஜீவராசியும் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம் குயில் மயில் ஆடு மாடு தனித்தனியா தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இது இத்தனிக்கும் ஒருத்தனே அந்தராத்மா என் பிரம்மத்தை அனைத்துக்கும் அந்தராத்மா புருஷோத்தமன் ஜெகத்துக்கு காரணம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அறியாதன அனைத்தும் அறிவிக்கப்பட்டதாகிறது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார் அரியாதன அறிவித்த அட்டா அட்டா பகவன் நான் அரியாதன அனைத்தும் அறிவித்தாய் இனிமே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிச்சயம் இல்லை என்றார் அவர் ஆழ்வார் தென்னகரி திரு அந்த புளிய மரத்தடிய விட்டு நகர்ந்ததே இல்லை 32 ரெண்டு வருஷம் நம்மாழ்வார் அங்கேயே இருந்தார் பரமவதத்துக்கே போட்டார் தெரிவிச்சுட்டே அவர் தெரிவிக்கலே பகவான் தன்னை காட்டி கொடுத்தான் எப்ப பிரம்மத்தை தெரிஞ்சு விட்டாரோ அப்ப அறியாதன அனைத்தும் அர்த்தம் இந்த கான்செப்ட நாம நன்னா புரிஞ்சுக்கணும் எத்த பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை பேசினாலும் எதை நினைத்தாலும் அது பிரம்மமே உனக்குள்ளும் எனக்குள்ளும் இவனுக்குள்ளும் அவனுக்குள்ளும் எப்பொருளுக்குள்ளும் பிரம்மன் தான் நீக்க மர நிறைந்திருக்கும் ஆகையால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள ஓட வேண்டாம் பிரம்மத்தை ஒன்றை தெரிந்து கொண்டால் போரும் ஆகையால் எல்லாத்தையும் தெரிஞ்சு நூட்டோங்கிற இருமாப்பு வேண்டாம் பிரம்மத்தை தெரியாமல் எத தெரிந்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை இந்த கருத்தை தான் இப்ப விதுரர் திருத்தரா சொன்னா திருத்ராட்டரா அந்த பிரம்மே கண்ணன் கண்ணனே தூதனாக வரப்போகிறான் அவன் தான் சஞ்சயங்கிட்ட விஷயமே சொல்லி அனுப்பிச்சிருக்கான் ஆனா அது கூட மனசுக்கு ஏற்கிறப்பார் நீ என்ன நீ படித்தவனா நீ எத்தனை தெரிஞ்சின்றிருந்தாலும் கண்ணன் பிரம்மம் அந்த பிரம்மம் சொல்படிதான் நாம் அனைத்துக்குள்ளும் அவனே பிரம்மம் இது தெரிஞ்சின்றான் ஒருத்தன் ஞானி ஆகிறான் மற்ற பேர் பண்டித்தர்களே ஆகார்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்தான் ஒரு தடத்துல புரிஞ்சுடுற விஷயம் இல்லையா ஆழ்ந்த சாஸ்திர கருத்து திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கணும் சாந்தோக்கிய உபனிஷத்து புஸ்தகத்தை வாங்கி நன்னா பார்க்கணும் அதுக்கு இருக்கிற பாஷ்யங்கள் எல்லாம் வாட்சி பார்க்கணும் இருந்தாலும் கோடி காட்டுகிற போலே இப்படித்தான் இந்த விஷயம் இருக்கு இதனாலதான் அனைத்துக்கும் ஒருத்தரை தான் ஆத்மான்னு அப்புறம் எங்க வேறுபாடு வரும் என்னுடைய வலது கை இடது கை என்னோடது என்னச்சு இந்த ரெண்டுக்கும் சண்டை போட்டு தாக்கு அதே போல அனைத்து அனைத்து ஆத்மாக்களும் அனைத்து பொருட்களும் ஒத்தருக்கு உடல் சொல்லிட்டா அப்ப அவருக்கு ஒருவேளை நடுவரல் நானா இருக்கும் சுண்டு வரல் நீங்களா சுண்டு வரல நடுவரலும் சண்டை போட்டுக்கலாமா நானும் நீங்களும் போட்டுக்க முடியுமா அதனாலதான் ஒருவனுடையவன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்துக்கும் ஒருத்தனை அந்த ஆத்மான்னு புரிந்து கொண்டால் அப்போது தத்வ தத்தா சர்வபூதான யோகக்யா சர்வ கர்மனாம் சர்வ கர்மனாம் அனைத்து செயல்களுக்கும் யோகா எந்த வழியில் எந்த செயலை முடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் இதுவும் நமக்கு இம்பாசிபிள்னு தோணும் எப்படி எல்லா செயல்களையும் ஒத்தரே செஞ்சுவிட முடியுமா அது எப்படி முடியும் சொல்ற விவசாயாத்மிகா புத்தி புதுநந்தன அவ்வசாயினா அனந்தாத்மிகாத் பொருட்டு முயற்சி எடுத்தியானா அந்த புத்தி ஒரே புத்தி அதை தவிர இதை இதிலாசை இதிலாசை இதிலாசை வெவ்வேறு ஆசைப்பட்டு அதற்காக செயல்புரிய போனியானா எத்தனை கணக்கே தெரியாது முடிஞ்சே போடுவார் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் தான் அப்ப புத்தி எத்தனையோ கிரகிக்க வேண்டியிருக்கு கர்ம யோகம் வேற ஜான யோகம் வேற பக்தி யோகம் வேற சரணாகதி வேறே என்ன சட்டினர் அனைத்து கர்மங்களையும் செய்து முடிக்கிறான் அனைத்து கர்மங்களையும் செய்யும் சிரம அந்தந்த கர்மத்தை எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சு விட்டுருக்கான் இது நடக்காதே இப்ப தீர்த்த போனா அது கோலம் போட்டதாகாது கோலம் போட்டுட்டோம்னா அது பூமாலை தொடுத்ததாகாது பூமாலை தொடுத்தா அது சந்தனம் அழைத்ததாகாது ஆனா இங்க என்ன சொல்றாரு அனைத்தையும் செய்யறதுக்கு அவனுக்கு வழி தெரியும் எல்லாத்தையும் அவர் செஞ்சு விடுறான் ஆஹ் கண்டம் தெரிவிக்கிறார் யோ மாமேவ அசம்மூட ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத ஹே பாரத அர்ஜுனா யார் ஒருத்தன் என்னை புருஷோத்தமன்னு தெரிந்து கொள்ளுகிறானோ பதினைந்தாவது அத்தியாயம் என்ன புருஷோத்தமன் ஒத்த தெரிஞ்சுவிட்டான் சர்வவி சர்வபாவேன பாரத பக்தி சாஸ்திரத்துல என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ ஞானத்துல என்னென்ன விதிக்கப்பட்டுள்ளனவோ அவை அனைத்தையும் அவன் செய்தவனாகுதான் விட்டார் கண்ணன் பகவான புருஷோத்தமன் தெரிஞ்சுட்டோம் நாள் அதாவது அசித்த விட உயர்ந்தவன் நம் அனைவரையும் ஆட்டி படைப்பவன் சர்வனியந்தா அவனே ஜகத்துக்கு காரணம் அவனே உத்தமன் புருஷோத்தமன் இந்த அறிவு நல்லா நம்ம உள்ளத்துக்குள்ள படிஞ்சுடுத்து அப்போ பக்தியை எப்படியெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி சொல்வது மண்மனாபவ மத் பக்தா மத்யாதி மாம் நமஸ்குரு மாமை வைஷி அதாவது வாயினால பாடணும் மனத்தால சிந்திக்கணும் மலர் கொண்டு அர்ச்சிக்கணும் சந்தனம் வீச வேண்டும் பிரதட்சணம் பண்ண வேண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் தான தர்மங்கள் பண்ண வேண்டும் சத்தனே பேச வேண்டும் திருடக்கூடாது அப்பவன் அனைத்தும் அறிந்தவன் ஆசிரான் கர்ம யோகத்தை பண்ணுறவன் ஆகிடுவான் ஞான யோகத்தை பண்ணினவன் ஆவான் பக்தி யோகத்தை பண்ணினவன் சரணாகதி பண்ணினவன் அனைத்தும் பண்ணவன் ஆசிரான் உன்ன தெரிஞ்சுக்கணும் பகவான் புருஷோத்தமன் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன் நாம் அனைவரும் அவனுக்கு அடிமைகள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கே நாம் பிறந்திருக்கிறோம் அவனே தான் நமக்கு லட்சியம் அவனை தவிர கண் நிற்பால் அப்பால் செல்வது கூடாது இந்த அறிவு யாருக்கு நன்னா வந்திருக்கோ அவன் அனைத்து கர்மங்களையும் செய்தவனாகிறான் அனைத்து உபாயங்களையும் அறிந்தவனாகிறான் மொத்தத்தையும் செய்து முடிச்சு காத்திருக்கிறவனாக இருக்கிறான் என்ன புரிந்து வேண்டும் ஆக மொத்தத்தில் என்ன தெரிய வருதுக்கோ எல்லா பொருள்களையும் தெரிஞ்சுக்கணுமா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லா செயல்களையும் செய்து முடித்ததா இருக்கணுமா பிரம்மத்த புருஷோத்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணன் பதினெட்டாவது ஜாயத்துல கடைசியை தெரிவிக்கிறார் யாரான ஒருத்தர் அர்த்தத்தை மனசுல வாழ்ந்து கீதா ஸ்லோகத்தை ஊருக்கு எடுத்து உபதேசம் இருந்தார்னா அப்போ அவர் பக்தியோகத்தனுடைய அனைத்தையும் செய்தவராகிறார் எனக்கு அவங்கிட்ட ரொம்ப திருப்தி அர்ஜுனா என்ன அவர் சொல்லுறார் நம்ம தோணு தனித்தனியா இத்தனையும் பண்ணி நனக்கடுறத விட சோ ஒன்னே ஒன்னு பண்ணுட்டா எல்லாத்துக்கும் சமங்கிறார் அனைத்தையும் செய்தவர்கள் ஆகிறோம் இருக்கிறாயிருத்தரா தெரிந்துகொள் என்ன விதுரன் உபதேசித்தான் இந்த விதுரநீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்